திருமறையிலே இரண்டு வசனங்களை எங்களுக்காக வேண்டி சொல்லியிருக்கிறான் முதலாவது வசனம் அவர்களை நோக்கி பேசப்பட்ட வசனம் வமா நபியே உங்களை நாங்கள் உலகத்தாருக்கு அருக்கொடையாக அன்றி அனுப்பவில்லை அதாவது மேசியாக அருளாக இரக்கமாக கிருபா கடாட்சியமாகத்தான் நாங்கள் உங்களை என்ன செய்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறோம் வேற எதற்காக வேண்டியும் அனுப்பவில்லை அருமையான சொச்சுருக்கம் உள்ள ஒரு வசனம் என்று பாருங்கள் ரசூல் சல்லாஹூ அலி அவர்களை அனுப்பியதன் நோக்கம் வேறு எந்த நோக்கமும் அல்ல இந்த உலகத்திற்கு ஒரு அருளாக அருட்கொடையாக பாசமாக அடட்சமாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் நோக்கம் இன்னொரு வசனத்திலே அல்லாஹு உங்களை நாங்கள் மனித சமுதாயத்துக்குமான ஒரு தூதுவராக அன்றி அனுப்பவில்லை இந்த இரண்டு வசனங்களையும் நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லுகிறான் இந்த உலகத்துக்கு ஒரு ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம் முழு உலகத்தில் உள்ள மனிதர்களுக்குமாக உங்களை அனுப்பியிருக்கிறோம் எனவே இந்த முழு மனித சமுதாயத்தின் விமோசனத்திற்காகத்தான் சல்லாஹூ அலுவலாம் அவர்கள் உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்படியாக இருந்தால் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தூது அருளானது பாக்கியமானது அந்த தூதுக்குள் இரக்கம் இருக்கும் பாசம் இருக்கும் இந்த உலகத்தில் நலவு நடக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை இருக்கும் அந்த இலக்கு இருக்கும் இதனை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே உலகத்துக்கு இஸ்லாம் வந்திருப்பது உலகத்தை வளப்படுத்துவதற்கு ஐமாரத்துள் அருண் உலகத்திலே அபிவிருத்தியை செய்வதற்கு உலகத்து மக்களுடைய நலன்களை உயர்த்துவதற்கு இதற்குத்தான் இஸ்லாம் வந்திருக்கிறது எனவே இன்று இஸ்லாம் பற்றி சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு என்ன துரதிருஷ்டவசமாக இஸ்லாம் என்பது பயங்கரவாதத்தை தூண்டுகிறது அது ஒரு பெரிய பீடையாக இருக்கிறது அது மக்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது இந்த உலக சமுதாயங்கள் எல்லாம் இஸ்லாத்தாலும் முஸ்லிம்களாலும் கஷ்டப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்து பரப்பப்படுகிறது நிச்சயமாக இது ஒரு பெரிய அபாண்டம் இதற்கான காரணம் என்ன முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற சிலர் இஸ்லாத்தை வன்முறை கலாச்சாரத்தோடு அறிமுகப்படுத்துகிறார்கள் இஸ்லாத்தை இந்த உலகத்துக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள் என்றால் தீவிரவாதமாக கொடூரமாக வன் ஊடாக அறிமுகப்படுத்துகிறார்கள் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற சிலர் முஸ்லிம் சமூகத்துக்கு அப்பால் இருக்கின்ற சிலர் இந்த இஸ்லாத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சில தனிப்பட்ட குரோதங்களின் காரணமாக இஸ்லாத்தின் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக இஸ்லாத்தை இப்படி ஒரு கொடூரமான ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள் நிச்சயமாக அப்படியே நாங்கள் மேலே சொன்ன அந்த குரானுடைய வசனம் மிக தெளிவாக இருக்கிறது இந்த உலகத்திற்கு அருளாக அருட்கொடையாக இந்த உலகத்தை வளப்படுத்துவதற்காக இந்த உலகத்து மக்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த உலகத்தை எல்லா வகையிலும் ஊய்விப்பதற்காக வேண்டித்தான் சல்லாஹூ அலி அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனவே அங்கு தீவிரவாதத்திற்கு வன் அல்லது கொடூரத்துக்கு எந்த விதமான இடமும் கிடையாது சல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்லேயே சொன்னார்கள் நான் இந்த உலகத்துக்கு ஒரு கிப்டாக அதாவது அருளப்பட்ட ஒரு கிப்டாக நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் அது அருளாக அமைந்ததா நிச்சயமாக அருளாக அமைந்தது அதனை பின்பற்றிய சமுதாயங்கள் எல்லோரும் முயற்சி அடைந்தார்கள் முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருக்கலாம் இஸ்லாமிய ஆளுகையின் கீழ் வாழ்ந்த முஸ்லீம் இருக்கலாம் இவர்கள் அனைவருக்கும் அது உயர்ச்சியை கொடுத்தது அல்லாவுடைய சொன்னார்கள் உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லவில்லை உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு இரக்கம் காட்டுங்கள் வானத்திலே இருக்கின்ற அல்லாஹு தாலா உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் எனவே உலகத்தில் இருக்கின்ற எல்லோருடையும் பாசத்தோடு பார்க்க வேண்டும் இரக்கத்தோடு பார்க்க வேண்டும் கனிவோடு பார்க்க வேண்டும் அக்கறையோடு பார்க்க வேண்டும் எதற்கு வருகின்ற கஷ்டம் துன்பங்கள் எப்படியோ அது போன்றுதான் மற்ற மக்களுக்கும் கஷ்டம் துன்பங்கள் வரும் அவர்களும் அல்லாவுடைய படைப்புக்கள் தான் என்ற அந்த பார்வை எங்களுக்கு தேவைப்படுகிறது இந்த உலகத்தில் இருக்கின்ற சூழலை நாங்கள் நேசிக்க வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைப்புகளையும் நாங்கள் நேசிக்க வேண்டும் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள் யாரால் அல்லாஹு தாலாவால் என்று ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார் எனவே அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே நாம் இந்த விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும் நீங்கள் சிறந்த சமுதாயமாக ஏன் இருக்கிறீர்கள் என்றால் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் ஏவுகிறீர்கள் தீமையான மனித சமுதாயத்துக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தை அதன பாதாளத்தில் தள்ளக்கூடிய எதுவாக இருந்தாலும் நீங்கள் தடுப்பீர்கள் அதுக்கு முன்கரண்டு பெயர் நலவுகள் எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் முஸ்லீம்கள் ஏவுவார்கள் அதனால் அவர்கள் சிறந்த சமுதாயம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பீடையாக முட்டுக்கட்டையாக இந்த உலகத்தை நாசப்படுத்துபவர்களாக இந்த உலகத்திலே வன்செயல்களை தூண்டுபவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்கள் சிறந்த சமுதாயம் அல்ல எனவே இஸ்லாத்தின் தூதனுடைய சாராம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே சிறந்தவர் யார் மக்களுக்கு நலவு நாடக்கூடியவர் முஸ்லிம்களுக்கு நலவு நாடக்கூடியவர் என்று சொல்லவில்லை மிகவும் விருப்பமானவர் யார் மனிதர்களுக்கு மத்தியில்லை என்றால் மக்களுக்கு யார் அதிகமாக நன்மை செய்கிறாரோ மக்களுக்கு நாஸ் உலகத்தில் இருக்கின்ற இந்த மேன் கைண்டுக்கு அவர் முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர் இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இந்த நாட்டவராக இருக்கலாம் வேற்று நாட்டவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் நலவை யார் நாடுகிறார்களோ அவர்கள் தான் மிகவும் விருப்பமானவர்கள் இதுதான் இஸ்லாத்தின் தூதின் சாராம்சமாக காணப்படுகிறது அல்லாவுடைய ரசூல் சல்லாஹூ அலுவல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு பாதையிலே நடந்து செல்கின்றான் அங்கு பார்க்கின்ற பொழுது ஒரு மரத்தின் முள் அந்த பாதையிலே காணப்படுகிறது மரத்தின் முள் அந்த முள்ளை எடுத்து அந்த கிளையை எடுத்து அவன் அப்புறப்படுத்துகிறான் அவன் தூரமாக்கி வீசி விடுகின்றான் என்றால் அதற்காக வேண்டி அல்லாஹு அவனுக்கு நன்றி சொல்லுகிறான் அல்லாஹு தாலா தான் இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவன் அவன் இந்த மனிதனுக்கு நன்றி சொல்லுகிறான் என்றால் இவன் செய்த கைங்கரியம் என்ன பாதையிலே கிடக்கின்ற மக்களுக்கு துன்பம் தருகின்ற ஒரு பொருளை எடுத்து அவன் வீசி இருக்கின்றான் அப்புறப்படுத்தி இருக்கின்றான் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை அவன் உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நலவை நாடுவான் நான் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் வாழ வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து படைத்தினங்களும் சுபீட்சமாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வு அவனுக்கு இருக்கும் ரசூல் சல்லு அலேம் அவர்களை பற்றி குருவான் சொல்லுகிறது உங்களுக்கு மத்தியில் இருந்தே தூதுவர் நீங்கள் கஷ்டப்படுவதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு சிரமமாக இருக்கும் மனித சமுதாயத்தில் உள்ள யாராவது ஒருவர் ஒரு துன்பத்துக்கு ஒரு அநீதிக்கு ஒரு அக்கிரமித்துக்கு ஒரு ஏழ்மைக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தினுடைய தூதை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படியான அந்த சமுதாயத்தை பார்த்து சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது கஷ்டப்படுகிறார்கள் ஹரிசுன் அழைக்கும் உங்களுடைய விவகாரமாக அவர்கள் மிகவும் கவனம் எடுக்கிறார்கள் அக்கறை எடுக்கிறார்கள் என்று தன்னுடைய ரசூலை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இதுதான் இஸ்லாம் என்பது இஸ்லாத்தினுடைய தூது இதுதான் நல்ல காரியங்களுக்கு பரஸ்பரம் ஒத்துழைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பாவமான காரியங்களுக்கும் அத்துமீறுகின்ற விஷயங்களுக்கும் ஒத்துழைக்காதீர்கள் அதுவான் மற்றவர்களுடைய உரிமைகள் மீது அத்துமீறல் செய்பவன் அது யாராக இருக்கட்டும் ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும் ஒரு மனிதனாக இருக்கட்டும் ஒரு மிருகமாக இருக்கட்டும் அவற்றின் மீது யார் அத்துமீறுகிறாரோ அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க ஒரு பூனையை கட்டி வைத்ததற்காக வேண்டி ஒரு இபாதத்துக்களிலே ஈடுபட்ட ஒரு பெண் அந்த பூனையை சாப்பிடுவதற்கு சுதந்திரமாக விடவில்லை அந்த பெண் நரகம் நுழைந்தாள் என்று சொன்னார்கள் தாகமாக இருந்த ஒரு ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு மனிதன் ஒரு ஒரு துருநடத்தையிலே ஈடுபட்ட ஒரு பெண் சுவர்த்தம் நுழைந்தாள் என்று சொன்னார்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய இரக்க சிந்தனை இதுதான் இஸ்லாம் மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது மற்றவர்களுடைய துன்பம் கஷ்டம் என்று வருகின்ற பொழுது அது தனக்கு ஏற்ற ஏற்பட்ட ஒரு கஷ்டமாக பார்க்க வேண்டும் மற்றவர்கள் அவர்கள் எவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ரம்முடைய படைப்புகள் என்று அந்த பார்வை எங்களுக்கு தேவைப்படுகிறது எனவேதான் அலையுசல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த சந்தர்ப்பத்திலே இருபது வயதிலே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த இருபது வயதிலே அங்கிருந்த ஹெல்ப் எனப்படக்கூடிய ஒரு சங்கத்திலே சென்று பங்கெடுக்கிறார்கள் அந்த சங்கம் எதற்காக வண்டி ஸ்தாபிக்கப்பட்டது அந்த பிரதேசத்திலே இருக்கின்றவர்களுக்கு யாராவது அநீதி இழைத்தால் அந்த அநீதியை தட்டி நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு சங்கம் தான் ஷெல்ஃபுல் ஃபுலூல் அது குறைச்சி தலைவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக் இருந்தவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சங்கம் ஆனால் நல்ல நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டது என்பதனால் சல்லாஹூ அலிவஸ் அவர்கள் அதுவே சென்று பங்கெடுத்தார்கள் உலகத்திலே யார்தான் நலவு செய்தாலும் அந்த நலவிலே நான் பங்கெடுக்க வேண்டும் நான் ஒதுங்கி இருக்கக்கூடாது அஸ்வத் கல்லை உரிய இடத்திலே காபத்துள்ளாவிலே பொருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பொருத்தமான ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ரசூல் சல்லாஹூ அலிசல்லம் அவர்களை அணுகி நீங்கள் தான் இந்த கல்லை கொண்டு வந்து பொருத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நாணயமானவரை பொம் என்று அவர்களை அழைத்து அந்த காபத்துள்ளாவிலே அந்த கல்லை கொண்டு ஹஜிர் லஸ்வத்தை பொறுத்துகிறார்கள் இது எப்போதும் நுபுவத்துக்கு முன்னால் சல்லு அலையுசல்லாம் அவர்கள் அந்த சமூகத்தோடு ஒட்டி உறவாடியதன் காரணமாக நம்பிக்கை நாணயமாக நடந்து கொண்டதன் காரணமாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசாக காணப்படுகிறது ஒரு முஸ்லீம் தான் வாழுகின்ற சூழலை நீசிப்பான் தான் வாழுகின்ற சூழலில் இருக்கின்ற மனிதர்களை நேசிப்பான் அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்களிலே அவன் பங்கெடுப்பான் அவன் ஒரு பொது நலமையாக இருப்பான் அவன் ஒரு சுய நலம நல்லடியார்களே யூசுப் அலிசலாம் அவர்களுடைய வரலாறு மிக பிரபலியமான ஒரு வரலாறு சூரத்து யூசுப் அலி அல்லா தாலா வரலாற்றை சொல்லி காட்டுகிறான் அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அரசன் ஒரு கனவை காணுகிறான் அந்த கனவில என்ன சொல்லப்படுகிறது ஏழு வருடங்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு பெரிய வறட்சி வறுமை வரப்போகிறது என்று எனவே இந்த வறுமையை எப்படி தவிர்க்கலாம் இந்த வறட்சியை இந்த பட்டினியை எப்படி தவிர்க்கலாம் என்று ஆலோசனை செய்த பொழுது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னிடத்திலே அதற்கான திட்டம் இருக்கிறது அது ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நாடு யூசுப் அலி அவர்கள் ஒரு முஸ்லீம் இப்போது அந்த முஸ்லிமான நாட்டிலே முஸ்லீம் அல்லாத நாட்டிலே பஞ்சம் வருகிறது எனவே நான் அதனை ஏன் பார்க்க வேண்டும் அங்கிருக்கின்ற மக்கள் அவர்கள் இறந்து போகட்டும் என்று அவர்கள் யோசிக்கவில்லை தன்னிடத்திலே இருந்த பொருளாதார அறிவையும் தன்னிடத்திலே இருந்த பக்குவத்தையும் ஈமானையும் அமானிதத்தையும் பயன்படுத்தி அரசினிடத்திலே போய் கேட்கிறார்கள் அருண் இந்த உலகத்தில் இருக்கின்ற கஜானாக்களுக்கு என்னை நீ பொறுப்பாயாக நான் இன்னி ஹபீது அலீம் நான் ஒரு நம்பிக்கை நாணயமானவனாக இருக்கிறேன் அறிவுள்ளவனாக இருக்கிறேன் எனவே என்னை அந்த கஜானாக்களுக்கு பொறுப்பான நாம் எமது காலத்திலே சொல்லுவோமே நிதி என்று சொல்லி நிதி என்னை நியமித்தால் நான் அந்த பங்களிப்பை செய்வேன் என்று அவர்கள் சொல்லுகிறார் அல்லாவுடைய நல்களே இந்த குரவானுடைய வசனம் எங்களுக்கு சொல்லி தருகின்ற மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால் ஒரு முஸ்லீம் அல்லாத நாட்டில் நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய சேவை வேண்டப்படுகின்ற பொழுது நாங்கள் அவர்கள் வேண்டினால் என்ன வேண்டாவிட்டால் என்ன நாங்கள் போய் அந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் காரணம் எங்களுடைய சேவை தேவைப்படுகின்ற இடம் என்ன அது இரக்கத்தின் இடம் இந்த நாட்டிலே சூழல் மாசடைகிறதா அந்த நேரத்திலே நாங்கள் அந்த சூழலை மாசடையாமல் செய்வதற்கான வழிவகைகளை நாங்கள் எங்களால் முடியுமா இருந்தால் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் சூழலை பாதுகாப்பதோடு அந்த துறையிலே எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும் பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டு போகிறதா அந்த நேரத்திலே எங்களிடத்திலே அதற்கான டேலண்ட் இருக்குமாக இருந்தால் அதற்கான ஸ்கில்ஸ் இருக்குமாக இருந்தால் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு இந்த நேஷன் பில்டிங்குக்கு எங்களிடத்திலே அதற்கான அந்த திறமை இக்கமாக இருந்தால் நாங்கள் முருவர வேண்டும் நாங்கள் அதற்காக உழைக்க வேண்டும் பொது நலனோடு பாடுபட வேண்டும் அதுதான் இரக்கத்தின் அடையாளம் இதனைத்தான் ரசூல் சல்லாஹூ அலையு செல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் உலகத்தில் இருப்பவர்களோடு இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் இரக்கம் காட்டுவது என்பது வெறுமனை புன்முருவல் பூத்துக்கொண்டு ஒருவருக்கு ஒரு சாப்பாட்டு பார்சலை வாங்கி கொடுப்பது மாத்திரமல்ல இரக்கம் என்பது விசாலமானது அறிவை கற்றுக் கொடுக்க வேண்டும் நோய்கள் வராமல் மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் மற்றவர்கள் வறுமையில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் உலகத்தில் இருப்பவர்களுக்கு என்றுதான் அந்த ஹதீஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் யோசித்து பார்ப்போம் நாங்கள் இந்த நேஷன் பில்டிங்குக்கு எந்த அளவு தூரம் பங்களிப்பு செய்திருக்கிறோம் ரெண்டு வகையில் பங்களிப்பு செய்ய முடியும் முதலாவது பங்களிப்பு நலவுகளை வளர்ப்பது இரண்டாவது பங்களிப்பு இருக்கின்ற தீமைகளையும் அசௌகரியங்களையும் நீக்குவதற்கு நாங்கள் எங்களால் ஏழு சகல ஒத்துழைப்புகளையும் கொடுப்பது நாங்கள் நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்ப்போம் நபிமார்களுடைய வரலாறு சிறந்த உதாரணமாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட உளுள் அசும்களிலே ஒருவர் அவர்கள் அடாவடித்தனங்களுக்கு அட்டூழியங்களுக்கு சந்தர்ப்பத்தில் அவர்கள் வாழாது வாய் மூடி இருக்கவில்லை அவர்கள் அல்லாஹு அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் பேசுகிறார்கள் பற்றி அல்லாஹு உலகத்திலே பெருமை அந்த நாட்டிலே வாழ்ந்த மக்களையெல்லாம் குழுக்களாக பிரிவுகளாக பிரித்து பிரித்து அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட ஒரு அட்டூழியம் மிக்க ஒரு ஆட்சியாளனிடத்திலே சென்று அவர்கள் இருவரும் சொல்கிறார்கள் அந்த இரக்கத்தின் வடிவத்தை பாருங்கள் இப்போது உன்னுடைய அடிமை தலையிலே சிக்கி இருக்கின்ற பனு இஸ்ரேலர்களை நீ விடுவிக்க வேண்டும் அவர்களுக்கு நீ அதாபு செய்யக்கூடாது அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது எங்களோடு அந்த பனு இசவீரர்களை நீ அனுப்பி வைப்பாயாக என்று ஹருன் அலிசலாம் அவர்களும் மூசா அலிஸ்லாம் அவர்களும் சபையிலே சென்று அந்த அநியாயக்கார ஆட்சியானுக்கு முன்னால் தங்களுடைய இரக்கத்தின் வெளிப்பாட்டை அங்கு தெரிவிக்கிறார்கள் இரக்கத்தின் வெளிப்பாடு என்ன யார் தான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் யார்தான் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த இடத்திலே நாங்கள் குரல் கொடுப்பது அதுதான் இரக்கத்தின் வடிவம் என்பது நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுடைய வரலாற்று சமூகம் மிக முக்கியமான தவறு இரண்டு வகையான மூன்று வகையான தவறுகளை செய்து கொண்டிருந்தது முதலாவது அளவை நிறுவையிலே மோசடி செய்து கொண்டிருந்தது இரண்டாவது பூமியிலே அவர்கள் விஷமம் செய்து கொண்டிருந்தார்கள் குழப்பம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் சென்று அந்த சமுதாயத்திடத்திலே சொல்லுகிறார்கள் நீங்கள் அளவை நிறுவையிலே மோசடி செய்ய வேண்டாம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் குறைத்து பறித்துக் கொள்ள வேண்டாம் அதே நேரம் நீங்கள் பூமியிலே குழப்பம் விளைவிக்க வேண்டாம் விஷமம் செய்ய வேண்டாம் என்று அவர்கள் சொல்லுகிறார் அல்லாவுடைய நல்லே அல்லாஹு தாலாவை வணங்குங்கள் அவனுக்கு இணை என்று மாத்திரம் சொல்லிவிட்டு தானும் தன்பாடும் தன்னுடைய வழிபாடுகளும் வணக்கங்களும் என்று மாத்திரம் சுஹ்பவில்லை அந்த நாட்டிலே இருந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் அவ்வாறு பேசுவது இஸ்லாம் அந்த நெருக்கடிகளை இல்லாமல் பங்களிப்பு செய்வது குரல் கொடுப்பது என்பது இரக்கத்தின் பாட்பட்ட ஒரு விஷயம் ஒரு முஸ்லீம் ஒதுங்கி இருக்க ஒரு முஸ்லீம் உடைய சேவை வேண்டப்படுகின்ற பொழுது அவன் கட்டாயமாக முன் வருவான் அவன் தனக்கிருக்கின்ற அந்த சேவையை வழங்குவதற்கு விண்ணப்பமும் செய்வான் யார் செய்தது போன்றோ நபி யூசுப் அலி அவர்கள் செய்தது போன்றோம் லிம் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் அல்லாஹுத்தாலா ஏகன் என்ற அந்த கொள்கையை நிலைநிறுத்தி அல்லாஹு தாலாவை மாத்திரம் வணங்குகள் என்று சொன்னது மாத்திரமல்ல அந்த சமுதாய அமைப்பிலே இருந்த ஒழுக்கேட்டு எதிராக அவர்கள் போராடுகிறார்கள் சுகான் இதுதான் ஒரு முஸ்லிம் பண்பு அவன் எங்கிருந்தாலும் அநீதிக்கு எதிரானவன் ஒழுக்க எதிரானவன் வட்டிக்கு எதிரானவன் அடக்குமுறைக்கு எதிரானவன் பொருளாதார ரீதியான வன்முறைகளுக்கு அவன் எதிரானவன் பயங்கரவாதத்துக்கு எதிரானவன் எங்கெல்லாம் தன்னுடைய சேவையை வழங்க முடியுமோ அந்த சேவையை உச்சகட்டமாக வழங்குவதற்கு அவன் முன் வருகிறான் அல்லாவுடைய லூத் அலஹிசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து அவர்கள் ஒரு பால் என்ற அந்த மகா குற்றத்திலே சம்பந்தப்பட்டிருந்தவர்கள் உங்களுக்கு அல்லாஹு தாலா பெண்களைத்தான் தந்திருக்கிறான் உங்களுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அவற்றை விட்டு விட்டு நீங்கள் ஆண்களை நாடுகிறீர்களா பல் அந்தும் நீங்கள் வரம்பு மீறிய ஒரு கூட்டம் என்று அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து தைரியமாக சொல்லுகிறார்கள் இதுதான் ஒரு முஸ்லீம் அபிமார்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம் பொருளாதார ரீதியான சீர்கேடு இருந்த பொழுது செய்ய போகிறார்கள் ஒழுக்க ரீதியான சீர்குலைவு இருந்த சந்தர்ப்பத்திலே அங்கு பங்களிப்பு செய்ய போகிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இதுதான் ஒரு முஸ்லிம் இடத்திலே இருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கியமான பங்களிப்பாக காணப்படுகிறது முக்கியமான பங்களிப்புக்கான உலகத்தை வளப்படுத்துவதற்கான பங்களிப்பு எனவே நன்மைகளை அவன் வளர்ப்பான் தீமைகளை அவன் இல்லாமலாக்குவதற்கு தன்னாலான உச்ச முயற்சிகளை அவன் செய்வான் மன்ற அ மின்கும் முன்கரன் பல்யுகைபியதி மன்றஆ மின்கும் முன்கரன் பல்யுகைஇருகுபியதி யார் தன்னுடைய தீமையை அவன் காணுகின்றானோ அவன் தன்னுடைய கையினால் அதனை தடுக்கட்டும் அதுவும் முடியாவிட்டால் தன்னுடைய நாவினால் தடுக்கட்டும் அதுவும் முடியாவிட்டால் தன்னுடைய உள்ளத்தினால் அவன் தடுக்கட்டும் என்று சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே இஸ்லாத்தின் தூதை நாங்கள் மிகச் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியும் தாத் அலிசலாம் அவர்களுடைய காலத்திலே எமன் பிரதேசத்திலே இருந்த பல்கீர் அரசியினுடைய ஒரு கூற்றை அல்லாஹு குரானிலே சொல்லிக் காட்டுகிறான் பொதுவாக உலகத்திலே யாரெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கண்ணியமான மனிதர்களை அகௌரவப்படுத்துவார்கள் பொதுவாக உலகத்திலே அட்டூழியங்கள் செய்வார்கள் இதுதான் அரசர்களுடைய மக்களுடைய பொறுப்பாக காணப்படுகிறது நிச்சயமாக அல்லாஹு தாலா உலகத்திலே குழப்பம் விளைவிப்பதை விரும்புவதில்லை என்று பல்கிஸ் அரசு சொன்னதாக குரான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் உலகத்திலே இருக்கின்ற நயவஞ்சர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் பொதுவாக இந்த உலகத்துக்கு அமையக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் பறந்து சென்றால் அவர்கள் அந்த பூமியிலே குழப்பங்களை விளைவிப்பார்கள் இது குவானிலே வருகின்ற கருத்து நசில் பயிர் பச்சைகளையும் மனித சமுதாயத்தையும் அளிப்பார்கள் என்று குரவான் சொல்லி காட்டுகிறது யார் பூமியிலே விஷமம் செய்கிறார்களோ யார் பயிர் பச்சைகளை அளிக்கிறார்களோ யார் மனித சமுதாயத்திலே இருக்கின்ற பரம்பரைகளை அழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை குரான் கண்டிக்கிறது அவர்கள் மனித சமுதாயத்தின் மீது இரக்கம் கொண்டவர்கள் அல்ல உலகத்திலே ஆயுதங்களை உற்பத்தி செய்து அதற்கான கிடங்குகளை வைத்திருப்பவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் அல்ல உலகத்திலே ஆபாசமான சினிமாக்களை உற்பத்தி செய்பவர்கள் மனித சமுதாயத்தின் மீது இரக்கம் உள்ளவர்கள் அல்ல உலகத்திலே இருக்கின்ற மற்ற நாட்டு வளங்களை எல்லாம் சுரண்டி தங்களுடைய நாட்டை போஷிப்பவர்கள் சமுதாயத்தின் மீது இரக்கம் கொண்டவர்கள் அல்ல அழிவு தரும் ஆயுதங்களை உற்பத்தி செய்பவர்களும் பாவிப்பவர்களும் மக்களை கொன்று குவிப்பவர்களும் மனித சமுதாயத்தின் மீது இரக்கம் கொண்டவர்கள் அல்ல யார் இரக்கம் கொண்டவர்கள் இந்த உலகத்தை வளப்படுத்துபவர்கள் இந்த உலகத்திலே நன்மையை போஷிப்பவர்கள் இந்த உலகத்திலே நன்மைக்கு வித்திடுபவர்கள் இந்த உலகத்திலே நன்மைக்கு காரணமாக அமைபவர்கள் அல்லாவுடையார்களே அல்லாஹு உங்களுக்கு உண்மையான விசுவாசியை பற்றி சொல்லவா உண்மையான வைத்து தன்னுடைய சகாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள் உண்மையான மோமின் யார் அவனை பொறுத்தவரையில் மக்கள் அவன் விடையமாக, அவர்களுடைய சொத்துக்கள் உயிர்கள் விடயமாக பாதுகாப்பு பெறுவார்கள் அதாவது ஒரு மோமின் என்ன செய்ய மாட்டான் எந்த காரணத்தை கொண்டும் மக்களுடைய முஸ்லிம்களுடைய என்று சொல்லப்படவில்லை அன்னாஸ் அது முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாத ஒருவராக இருக்கலாம் அவருடைய சொத்து செல்வங்கள் விஷயத்திலே உயிர்கள் விஷயத்திலே பாதுகாப்பு வழங்குவான் அவன் அச்சுறுத்தலாக இருக்க மாட்டான் அவன் தான் மோமின் முஸ்லிம் யார் என்றால் அவனுடைய நாமில் இருந்தும் அவனுடைய கையில் இருந்தும் மக்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் நிரபராதிகளாக இருப்பார்கள் எனவே எந்த காரணம் கொண்டும் மற்றவருடைய சொத்துக்களை அபகரிக்க மாட்டான் சொத்துக்களை நாசப்படுத்த மாட்டான் அவன் தீவிரவாத செயல்களில் ஈடுபட மாட்டான் வன் செயல்களிலே ஈடுபட மாட்டான் அவன் தான் மற்ற மக்களுக்கு தன்னுடைய நாவினால் அது எந்த மீடியாவாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும் இவற்றினால் ஒரு மௌமின் மற்றவர்களுக்கு தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கையினாலும் எந்தவிதமான தொந்தரவுகளையும் செய்ய மாட்டான் அவன் முஸ்லிம் என்று ரசூல் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் எனவே நானும் நீங்களும் யோசித்து பார்ப்போம் நாங்கள் உண்மையான மோமீன்களா உண்மையான முஸ்லீம்களா எங்களை பார்க்கின்ற பொழுது இவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த ஒரு அருள் என்ற உணர்வு மற்றவர்களுக்கு வர வேண்டும் அவர்களுடைய தூதை மிகவும் விருப்பத்தோடு மக்கள் ஏற்றுக் காரணம் என்ன அதற்குள் இரக்கம் இருந்தது அல்லாவுடைய ரசூலை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அல்லாஹு தாலா நடந்து கொண்டக்கமானவராக இருந்திருந்தால் உங்களை விட்டு அவர்கள் பிரிந்து போயிருப்பார்கள் என்று அல்லாஹு நபி இந்த உலகத்துக்கு ஒரு அருள் சல்லு அலி வசல்லாம் அவர்களை பின்பற்றக்கூடிய உண்மையான முஸ்லீம்கள் இந்த உலகத்துக்கு ஒரு அருள் ஒரு பாக்கியம் அவர்கள் பீடை அல்ல தொந்தரவல்ல அவர்கள் வன்முறை கலாச்சாரத்துக்குரியவர்கள் அல்ல எனவேதான் மௌகன அபுல் ஹசன் அலின் நதுவி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்கள் மாதா பின் ஹித்தாத்து முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியின் காரணமாக உலகம் என்ன நஷ்டத்தை அடைந்தது உலகத்திலே முஸ்லீம்கள் மிகவும் முயற்சியோடு இருந்தார்கள் கௌரவத்தோடு இருந்தார்கள் அதிகாரத்தோடு இருந்தார்கள் அறிவு தலைமையை பெற்றிருந்தார்கள் அரசியல் தலைமையை பெற்றிருந்தார்கள் அப்படியான சந்தர்ப்பத்திலே முழு உலகத்துக்கும் அவர்களுடைய பாக்கியங்கள் கிடைத்துக்கொண்டே இருந்தன ஆனால் எப்போது முஸ்லீம்கள் வீழ்ச்சி அடைந்தார்களோ அந்த சந்தர்ப்பத்திலே உலகத்துக்கே நஷ்டம் ஏற்பட்டது முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல மாதா பின் முஸ்லிமின் மோலான ஒரு புத்தகம் முஸ்லிம்களுடைய வீழ்ச்சியினால் உலகத்துக்கு கிடைத்த நஷ்டம் என்ன உலகம் எந்த நஷ்டத்தை அடைந்து கொண்டது என்று அவர்கள் எழுதுகிறார் அவன் ஒரு பாக்கியமானவனாக இருப்பான் இந்த நாட்டிலும் சகோதரர்களே முஸ்லீம் என்றால் அவன் அரசியல் செய்தால் அந்த அரசியலிலே நீதி இருக்கும் நியாயம் இருக்கும் லஞ்சம் இருக்காது ஊழல் இருக்காது பக்க சார்பு இருக்காது அப்படிப்பட்ட ஒருவர் தான் முஸ்லீம் அரசியல்வாதி என்ற ஒரு உணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் முஸ்லிம் சட்டத்தரணியா முஸ்லிம் நீதிபதியா அவர் நியாயமான வழக்குகளுக்கு மாத்திரம் தான் ஆஜராகுவார் என்ற அந்த உணர்வை நாங்கள் அந்த பெயரை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் முஸ்லீம்களா இந்த நாட்டிலே யாரெல்லாம் நீதிக்காக உழைக்கிறார்களோ சத்தியத்திற்காக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பக்கத்தில் தான் முஸ்லீம்கள் இருப்பார்கள் என்ற அந்த பெயர் நாங்கள் பொறிக்க வேண்டும் நபிமார்கள் அதற்கு தான் உழைத்தார்கள் யூசுப் அலிஸ்லாம் அப்படித்தான் நபி ஷொஹைப் அலிசலாம் அப்படித்தான் இந்த உலகத்துக்கு பங்களிப்பு நாங்கள் எங்களுடைய நாட்டை எடுத்து பார்ப்போம் இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் வேண்டப்பட்ட பிரஜைகளாக இருந்த ஒரு காலம் இருந்தது குறிப்பாக அரசர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்த பொழுது போர்த்துக்கேயர்கள் குறிப்பாக உள்ளாந்தர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமித்து இந்த நாட்டின் சொத்து செல்வங்களை சுரண்டி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே இருந்த அரசர்களுக்கு ராஜாக்களுக்கு விசுவாசமாக இருந்தார்கள் படைகளிலே அங்கம் வகித்தார்கள் அரசர்களுடைய அதாவது கிச்சனிலே சமையல் அறையிலே இருந்தார்கள் சமையல் பொறுப்பை ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்தல் என்பது எவ்வளவு தூரம் விசுவாசமானது என்று சிந்தித்து பாருங்கள் இந்த நாட்டிலே தவளம எனப்படக்கூடிய மிருகங்களின் முதுகுகளின் மீது வியாபார பொருட்களை கரைகளில் இருந்து நாட்டின் மத்திய பகுதிகளுக்கு எடுத்து போகின்ற பொறுப்பை செய்த தவளமை என்ற அந்த பொறுப்பை சுமந்திருந்தவர்கள் முஸ்லீம்கள் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு புலனறுவை இருந்த அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது தன்னுடைய அவையிலே நாலு முஸ்லீம்களை பொருளாதாரத்துறை நிபுணர்களாக நியமித்திருந்தார் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம் 1272 இருநூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எகித்துக்கு அனுப்பப்பட்ட தூதுக்குழு முஸ்லீம்கள் கொண்டிருந்தது அதற்கு பொறுப்பாக சென்றவருக்கு பிரின்ஸ் ஆஃப் என்று பெயர் வைத்தார்கள் இதுதான் நம்பிக்கை இதுதான் நாணயம் இதுதான் பங்களிப்பு நாங்கள் இந்த நாட்டிலே அப்படிப்பட்ட முத்திரைகளை பதித்திருக்கிறோம் பதிமூன்றாம் நூற்றாண்டிலே பொருளாதாரம் இந்த நாட்டின் பொருளாதாரம் நலிவுற்று காணப்பட்டது அந்த நேரத்திலே முஸ்லீம் வியாபாரிகள் தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு கை கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஹக்கீம்கள் என்ற அதாவது வைத்தியர்கள் இவர்கள் அரசர்களுக்கு வைத்தியம் செய்தவர்கள் இந்த நாட்டில் இந்த நாட்டை வளப்படுத்தியவர்கள் முஸ்லீம்களாக காணப்பட்டார்கள் அல்லாவுடைய நல்லே இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு கீர்த்தி மிக்க வரலாறு இருக்கிறது இந்த கொழும்பு நகரத்தை நாங்கள் சுற்றி பார்த்தால் அங்கிருக்கின்ற பல கட்டடங்கள் முஸ்லிம் கட்டட கலைஞர்களால் நிர்மாணிக்கப்பட்டது வாப்புக்கார் என்று சொல்வோம் அப்துல் அசீஸ் என்று நாங்கள் சொல்கிறோம் இப்போது இருக்கின்ற இந்த ஐ ஹாஸ்பிட்டல் ஆக இருக்கலாம் இப்போது இருக்கின்ற இந்த மரதானை புகையிறத நிலையமாக இருக்கலாம் மியூசியமாக இருக்கலாம் கோல்பேஸ் ஹோட்டேலாக இருக்கலாம் இவை அனைத்திலும் முஸ்லிம் கட்டடக் கலைஞர்களுடைய கைவண்ணம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் தலைநகரத்திலே இருந்த இந்த கட்டடங்களை நிர்மாணிப்பதற்கு இப்படிப்பட்ட விசுவாசம் மிக்க கட்டட கலைஞர்கள் தேவை என்ற ஒரு நிலை காணப்பட்டது முஸ்லீம்களை நாடி வந்த ஒரு காலம் இருந்தது முஸ்லீம்களை நம்பி பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது காரணம் அவர்கள் தங்களை பற்றி மாத்திரம் யோசிக்கவில்லை இந்த நாட்டின் வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி எனது சமுதாயத்தின் வளர்ச்சி இந்த நாடு கீழே போகுமாக இருந்தால் நானும் சேர்ந்துதான் கீழே போவேன் என்ற அந்த உணர்வோடு தேசப்பற்றோடு முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே டி பி ஜாயா போன்றவர்கள் எங்களுக்கு இடையில் இருக்கின்ற எல்லா முரண்பாடுகளை நாங்கள் மறப்போம் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முதலாவது முன் வருவோம் என்ற கருத்தை டி பி ஜாயா அவர்கள் சொன்னார்கள் இதுதான் இந்த நாட்டுக்கு நாங்கள் கொடுத்த பங்களிப்பு இந்த நாட்டிலே நாங்கள் வைத்திருந்த முத்திரை அந்த முத்திரை இப்போது என்ன நடந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம் ஒரு முஸ்லிமை தனது பக்கத்து வீட்டானாக வைத்திருப்பதற்கு மற்றவர்கள் விரும்புகின்ற நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஒரு முஸ்லிமை தன்னுடைய ஆசிரியனாக கொள்வதற்கு விரும்புகின்ற ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வர வேண்டும் நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த நிலைமைக்கு நாங்கள் எங்களை மாற்ற வேண்டும் அந்த நிலைமைக்கு எங்களை நாங்கள் வளர்க்க வேண்டும் அப்படியான ஒரு நம்பிக்கை நாணயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரிலே இருந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய தூதை மிகவும் சிரமங்கள் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் சகாபாக்களில் பலர் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதற்கான காரணம் சல்லாஹூ அலி வசலம் அவருடைய அரசியல் பலம் அல்ல வன பலம் அல்ல ஆயுத பலம் அல்ல அவர்களுடைய அல் குலு ஹசன் அழகான பண்பாடுகள் அழகான ஒழுக்கங்கள் அவர் பொய் சொன்னதுக்கான எந்த ஒரு வரலாறும் கிடையாது அனுபவமே கிடையாது என்றுதான் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அபி தாலித் அவர்கள் நஜாஷ் மன்னனுடைய சபைக்கு சென்று உங்களுடைய தூது என்ன என்று அந்த அரசன் கேட்ட சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும் எங்களிடத்தில் ஒரு தூதுவர் வந்தார் அவர் நம்பிக்கை நாணயமானவர் அவர் மிகவும் பொறுப்போடு விஷயங்களை செய்யக்கூடியவர் எங்களுக்கு உதவி செய்பவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எங்களிடத்திலே வந்ததனால் அவரை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அவரை நாங்கள் விசுவாசித்தோம் அவரை ஏற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய அந்த பண்பாடு எனவே இரக்கத்தை காட்ட வேண்டும் பண்பாட்டை காட்ட வேண்டும் மது மிக பெரிய பலமாக அதுதான் காணப்படுகிறது அல்லாஹுடைய ஒரு மனிதனுக்கு சுபசோகனம் உண்டாகட்டும் அவனுடைய கையிலே அல்லாஹு தாலா நலவுகளுடைய பிறப்புகளை கொடுத்து வைத்திருக்கிறான் நலவுகளுடைய கீஸ் அவருடைய கையிலே இருக்கிறது அவன் தன்னுடைய கையிலே எங்கு சென்றாலும் நலவுகளை திறக்கக்கூடிய திறப்புகளை தான் வைத்திருக்கிறான் மக்களுடைய நலன்களுக்காக வந்து அவன் உழைப்பான் அவன் போகின்ற இடங்களில் எல்லாம் அவன் ஒரு அருளாகத்தான் இருப்பான் அவருடைய பேச்சு ஒரு அருளாக இருக்கும் அவனுடைய வார்த்தை அருளாக இருக்கும் அவனுடைய நடத்தை அருளாக இருக்கும் அவனுடைய கண்ட்ரிபியூஷன் அருளாக இருக்கும் அவள் ஒரு நாளும் பீடையாக இருக்க மாட்டான் தொந்தரவாக இருக்க மாட்டான் அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹு தாலா சுபசோபனம் கொடுக்கட்டும் என்று சொன்னது மாத்திரம் யாருடைய கையிலே கெடுதிகளுடையோ அந்த மனிதனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சல்லாஹூ அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த நாட்டிலே நலவுகளை ஸ்தாபிப்பவர்களாக நலவுகளுக்கு பங்களிப்பு செய்பவர்களாக நன்மையான காரியங்களை வளர்ப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் ஒரு நாளும் முஸ்லிம் சமூகத்துக்கோ இஸ்லாத்துக்கோ அவப்பெயரை தேடி கொடுப்பவர்களாக இருக்கக்கூடாது அது நிச்சயமாக ஒரு பெரும் அநியாயம் என்பதை மறந்துவிடக் கூடாது இர்ஹமு மண்பில் அறம் இர்ஹமுக்கும் மண்பிஸ்மா உலகத்தில் இருக்கின்றவர்களோடு இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துவோம் அல்லாவுடைய நிலடியார்களே சகோதரர்களே இந்த நாட்டை பொறுத்தவரையில் இருக்க வேண்டும் நாம் ஒதுங்கி ஒதுங்கி போகக்கூடாது அவர்கள் எப்படி சென்று தன்னை சம்பந்தப்படுத்தி அந்த பிரதேசத்திலே நடந்த அட்டூழியங்களை தவிர்ப்பதற்காக வேண்டி முயற்சி பண்ணினார்களோ அதே போன்று நாமும் அப்படிப்பட்ட திறப்புகளாக இருக்க வேண்டும் மூடு வாயில்களாக நாங்கள் இருக்க வேண்டும் எங்கெல்லாம் ஊற்றுக்கள் இருக்கிறதோ அந்த ஊற்றுக்கள் எல்லாவற்றையும் அடைப்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் மீண்டும் குரானுடைய வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் நபியே உங்களை நாங்கள் இந்த உலகத்துக்கு அருளாக அன்றை அனுப்பவில்லை அருளாகத்தான் அனுப்பி இருக்கிறோம் சென்ட் யூ இதுதான் எனவே இஸ்லாத்தோடு வாழ கிடைப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம் அருள் இருக்கிறது நலவுகள் இருக்கின்றன அதற்குள் பாசம் இருக்கிறது அந்த வாழ்க்கை என்பது இனிமையானது எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களை சூழலை இருக்கின்ற அனைவருக்கும் அது ஒரு பாக்கியமானது ஒரு முஸ்லிம் தன்னுடைய சூழலை நேசிப்பான் தான் நடந்து செல்கின்ற பாதையில் இருக்கின்ற ஒரு முல்லை கூட அவன் அகற்றுவான் ஒரு கல்லை கூட அகற்றுவான் மற்றவர்களுடைய மனது நோகும்படி அவன் புறம் பேசமாட்டான் மாட்டான் பொய் பேச மாட்டான் மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுப்பான் மற்றவர்களை வளர்த்து விடுவான் இதுதான் ஒரு முஸ்லிமுடைய சிறப்பு பண்பாக காணப்படும் இதுதான் இரக்கத்தின் வடிவம் என்று சொல்லுகிறோம் யாரெல்லாம் இந்த இரக்கத்தை கொண்டில்லையோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய பாத்திரமானவர்களாக மாறமாட்டார்கள் என்பதனை தான் நாங்கள் பார்க்கிறோம் எனவே முஸ்லிம்கள் நாம் இந்த நாட்டுக்கு நாங்கள் பங்களிப்பு செய்வோம் இந்த நாட்டில இருக்கின்ற சூழலுக்கு பங்களிப்பு செய்வோம் இந்த நாட்டில இருக்கின்ற எல்லா இனத்தவர்களோடும் இரக்கமாக நாங்கள் இருப்போம் எல்லா இனத்தவர்களுக்கும் நலவை நாடுவோம் அதுதான் இஸ்லாத்தின் தூதின் சாராம்சமாக இருக்க முடியும் இந்த உலகத்திலே வெற்றி பெற முடிய வேண்டுமா நாளை மறுமையில் வெற்றி எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா எல்லாவற்றிற்கும் அடிப்படை அந்த இரக்கம் தான் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் எல்லோரும் இருப்போம் நலவுகளுடைய திறப்புகளாக காணப்படுவோம் எங்கெல்லாம் எங்களுடைய சேவைகள் வேண்டப்படுகிறதோ அந்த சேவைகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் நாங்கள் மற்றவர்களுக்கு பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வன்முறைகளையும் காட்டிக் கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டியது எங்களுடைய ஒரு சமூக கடமை என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே உண்மையான முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு விசுவாசமானவர்கள் சூழலை நேசிப்பவர்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற இனங்களோடு இரக்கமாக இருப்பவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி இந்த நாட்டை நேஷன் பில்டிங் எனப்படக்கூடிய அந்த நிலைக்கு ஒரு நாளும் சுயநலமைகளாக இருக்க மாட்டார்கள் ஒது மாட்டார்கள் எங்கெல்லாம் ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு சபையை அமைத்திருக்கிறார்கள் சங்கத்தை அமைத்திருக்கிறார்கள் அது ஒரு நல்ல நோக்கத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதிலே சென்று தன்னுடைய கண்ட்ரிபியூஷனை முஸ்லீம் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் மனித சமுதாயத்தின் நண்பன் அவன் அல்லாஹு தாலாவுடைய நண்பன் அவன் உலகத்திலே இஸ்லாத்தை நிலைநாட்டுகிறான் என்பதையும் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு தாலாவுடைய ரசூல் இந்த உலகத்துக்கு இரக்கமாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் நாமும் இரக்கமானவர்களாக இருக்க வேண்டும் புன்முருவல் பூக்க வேண்டும் எங்களுடைய பணத்தை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களிலே பங்கெடுக்க வேண்டும் அப்போதுதான் அல்லாஹு தாலாவுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் இந்த சந்தர்ப்பத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும் வல்ல நாயன் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவானாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இரக்கம் காட்டி நாளை மறுமையிலே அவனுடைய அருளை பெற்றுக் கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்ப்பானாக என்று கூறி நான் முடித்துக் கொள்கின்றேன் அனில் ஹஹம் ரபுல்லாம்